ஒருவரான பாதுகாக்க கொல்லப்பட்டவரும் தியாகி ஆவார் தன் மார்க்கத்தை பாதுகாக்க கொல்லப்பட்டவரும் தியாகி ஆவார் தன் குடும்பத்தை பாதுகாக்க கொள்ளப்பட்டவரும் இறை தியாகி என்று நபி சலாஹு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போதாவோ நான்கு ஏழு ஏழு இரண்டு திருமிதி ஒன்று நான்கு இரண்டு ஒன்று இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்